அதற்காக அல்லாஹுவை புகழ்கிறான் இந்த அடியானை கண்டு அல்லாஹ் திருப்தி அடைகிறான் என்று நபி சல்லுலாகு அலிஹி வல்லம் அவர்கள் கூறினார்கள் இரண்டு ஏழு மூன்று நான்கு